அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா தரும் ஒருவனை ஆராயாமல் ஒரு செயலை செய்வதற்கு தேர்ந்தெடுப்பதும் அவ்வாறு தேர்ந்தெடுத்த பிறகு அவனிடத்தில் சந்தேகம் கொள்வதும் அரசன் தலைவனுக்கு நீங்காத துன்பத்தை கொடுக்கும் ஆராயாமல் ஒரு செயலில் ஒருவனை நியமித்தாலும் நியமிக்கப்பட்டவன் திறமையற்றவனாக இருந்தால் செயல் பூர்த்தி அடையாது மேலும் நியமித்த பின் அவன் பால் நம்பிக்கை இல்லை என்றால் அந்த செயல் நிகழாது மன துன்பமும் பொருள் நஷ்டமும் தான் ஏற்படும் பழமொழி அப்படிங்கிற நூலில் நாற்பத்தி பாடல் சொல்லுகிறது விழிந்தாரே போல பிறராகி நிற்கும் முழிந்தாரை தஞ்சம் ஒழியலோ வேண்டா அழிந்தார்கனாயினும் ஆராயான் ஆகித் தெளிந்தான் விரைந்து கெடும் தேராமல் தெளிவு பெறுவது இடும்பையை கொடுக்கும் என்பதற்கு சான்றாக இந்த பாடல் இருக்கிறது இறந்தவர் போல விலகி பிறராக வாழும் பொறாமை உள்ளம் கொண்டவரை தஞ்சம் அடைய வேண்டா கொடையாளிகள் ஆயினும் ஆராயாமல் அவருடன் சேர வேண்டாம் தெளிவில்லாமல் சேர்ந்தால் விரைவில் கட நேரிடும் தெளிந்தான் கண் ஐயுறவு தீரா இடும்பை தரும் அப்படிங்கிறதுக்கு பழமொழியில் இன்னொரு பாடல் முதல்ல பார்த்தது தேரான் தெளிவு இடும்பை தருங்கிறது தெளிந்தான் கண் ஐயுறவு தீரா இடும்பை தரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் உருமக்களாக ஒருவரை நாட்டி பெருமாற்றமின்றி பெயர்த்தே ஒழிதல் சிறுமைக்கு அமைந்ததோர் செய்கை அதுவே குருமக்கள் காவு நடல் ஒருவரை தேர்ந்தெடுத்த பின் அவரை திடீரென்று நீக்கிவிடுதல் சிறுமையான செயலாகும் சிறு குழந்தைகள் சோலை நடுவதாகச் சொல்லி சிறு செடிகளை பேர்த்து விடுவார்கள் அதை போன்றது இது ஆறு ஆறாவது குரட்பா முதல் பத்தாவது வரை உள்ள தேர்ந்தெடுக்க கூடாதவர் யார் என்பதும் அவரை தேர்ந்தெடுத்தால் வரும் குறைபாடும் தகுந்தவரை தேர்ந்தெடுப்பதற்குரிய வரைமுறைகளையும் நமக்கு உணர்த்தி அருளியிருக்கின்றன இனி பதமுறை பார்க்கலாம் தேரான் ஆராயாமல் தெளிவு தேர்ந்தெடுப்பதும் தெளிந்தான் கண் தேர்ந்தெடுத்த பிறகு ஐயுறவு ஐயப்படுவதும் அதாவது சந்தேகப்படுவதும் தீரா இடும்பை அதிகமான துன்பத்தை தரும் கொடுக்கும் ஆராயாமல் தேர்ந்தெடுப்பதும் தேர்ந்த பிறகு சந்தேகப்படுவதும் அதிகமான துன்பத்தை கொடுக்கும் தேறான் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனே தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்